அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவத்தை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களே ஒப்புரவு அறிதல் என்கின்ற அதிகாரத்தை மன நலத்தின் பொருட்டு சிந்திக்க தொடங்கியிருக்கிறோம் ஒப்புரவு அறிதல் என்பதை எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பரோபகாரம் பிறருக்கு நன்மை செய்வதே இடம் பொருள் சந்தர்ப்பங்கள் அதை தெரிந்து நாம் செய்ய வேண்டும் என்பதனால்தான் அறிதல்னு சொல்லியிருக்கிறார் சில குறிப்பிட்ட இடங்களில் தான் இந்த அறிதல்ங்கிற சொல்ல பார்க்க முடியும் சொல்லாட்சிய குறிப்பு அறிதல் செய்ல் ஒப்புரவு அறிதல் வலி அறிதல் இப்படி சில இடங்களில் மாத்திரம்தான் அறிதல்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அறிஞ்சு செயல்படணும்னு அர்த்தம் அதுக்கு ஆக எப்போவுமே சமூகத்தினுடைய சூழ்நிலையை புரிந்து எத்தனையோ நடக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த அறம் என்பது முழுமையாக நாம் உபதேசம் செய்துவிட முடியாது இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எது அறம்னு நம்ம தீர்மானிக்கணும் ஏன்னா நம்முடைய பாரத தேசத்தில் காலங்காலமாக நாம் கடைபிடித்து வருகின்ற ஒரு உயர்ந்த பண்பாட்டை அழிப்பதற்கென்றே பலர் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் அற வழியிலே எதிர்த்து அதற்கு நாம் மனித பண்போடு நாம் செயல்பட வேண்டிய அறம் நம்மிடத்திலே இருக்கிறது அத்தகைய அறத்தை நாம் கடைப்பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே பாரத முன்னோர்கள் எத்தனையோ நமக்கு நல்ல அறச் செயல்களை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் இந்த சூழ்நிலையில் நாம் நன்கு வெளிப்படுத்தி நம்முடைய பாரத பண்பாட்டை வளர்க்க வேண்டும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நம்மை பிளவுபடுத்துவதற்கென்றே ஒரு சாரார் இன்று முனைந்து செயல்படுகிறார்கள் ஆண்டவனை சார்ந்திருந்து அற வழியிலே நாம் அதற்கு தகுந்த பதில் செயல் எதிர்ச்செயல்களை செய்து நம்முடைய பண்பாட்டை உலகமெங்கும் நன்கு உணரும் வண்ணம் செயல் புரிய வேண்டும் நம்முடைய இலக்கியங்களை நன்கு கற்று அதிலுள்ள ஆழ்ந்த அறிவார்ந்த விஷயங்களை நன்கு உணர்ந்து அதை நாம் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் பொருள் புலனிம்பம் துய்ப்பதும் மட்டுமே நம்முடைய குறிக்கோள் என்று நினைத்துவிடக் கூடாது வருங்கால தலைமுறை நம்மை காட்டிலும் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் செயல் புரிய வேண்டும் கூட நாம் இப்பொழுது பரோபகாரம் என்ற தலைப்பிலே சிந்திக்கலாம் தவறில்லை பரிமேலழகர் இதற்கு உரை செய்யும் பொழுது இவ்வாறு சொல்லுகிறார் அந்த ஆர்டர்ல நாம பார்க்கல இதற்கு முன்னால பிறனில் விழையாமை அழுக்க ஆறாமை வெஹ்காமை பயனில சொல்லாமை தீவினை அச்சம் இதெல்லாம் நீக்க வேண்டியதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னவர் இனிமே செய்ய வேண்டியதை சொல்றார் அப்படின்னு சொல்லி இதை தொடங்கியிருக்கிறார் அப்படின்னு பரிமையழக பெருமான் உரை செய்து அருளியிருக்கிறார் ஆகவே இது தானாகவே அறிந்து செய்ய வேண்டிய கடமைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒப்புரவு கடப்பாடு வேளாண்மை உதவி உபகாரம் இவை அனைத்தும் ஒரே பொருளை தரும் சொற்கள் ஆகும் இதுக்கு முதல் அதிகாரத்தில் தீய வினை செய்வதற்கு பயப்படணும்னு சொன்னார் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் செய்ய ஆர்வம் கொள்ள வேண்டும் என்று இங்கே தீவினை செய்ய அஞ்சுக என்று இதற்கு முதல் அதிகாரத்திலே சொல்லிய வள்ளுவெருமான் இந்த அதிகாரத்திலே நல்வினை செய்ய ஆர்வம் கொள்ள வேண்டும் என்று நமக்கு அருளை செய்கிறார் அந்த குரட்பாக்களை நாம் இன்னும் சிந்திக்க தொடங்கலுக்காக வேண்டி முதல் படித்து ஆதிபகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்